அளவற்ற அருளாளனும் நிகரச் அன்புடையோனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரால் துவங்குகின்றேன் அலிஃப் லாம் நபியே இது உம்மீது அருளப்பட்ட வேதம் எனவே இதைக் கொண்டு நீர் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யவும் மௌமீன்களுக்கு நல்லுபதேசமாகவும் இதை நாம் அருளியுள்ளமையால் உம் நெஞ்சத்தில் எவ்வித தயக்கமும் நெருக்கடியும் வேண்டாம் மனிதர்களே உங்கள் ரப்பிடம் இருந்து உங்களுக்கு இறக்கப்பட்டதை பின்பற்றுங்கள் அவனை அங்கே வேற எவரையும் பாதுகாவலர்களாக்கிக் கொண்டு அவர்களை பின்பற்றாதீர்கள் எனினும் இதன்படி நல்லுணர்வு பெறுவோர் பாவிகள் வாழ்ந்து எத்தனையோ நகரங்களை நாம் அழித்திருக்கிறோம் நமது வேதனை அவர்களை திடீரென இரவிலோ அல்லது பகலில் தூங்கிக் கொண்டிருக்கும் வந்தடைந்தது நமது வேதனை அவர்களுக்கு ஏற்பட்ட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 அன்றைய தினம் அவரவரின் நன்மை தீமைகளை எடை போடுவது உறுதி அப்போது யாருடைய நன்மையின் எடை கனத்ததோ அவர்கள்தான் வெற்றியாளர்கள் யாருடைய நன்மையின் எடை குறைந்து லேசாக இருக்கின்றதோ அவர்கள் நம் வசனங்களுக்கு மாறு செய்த காரணத்தால் அவர்கள் தமக்கு தாமே நஷ்டம் விளைவித்துக் கொண்டவர்கள் ஆவார்கள் மனிதர்களே நிச்சயமாக நாம் உங்களை பூமியில் அதிகாரத்துடன் வசிக்கச் செய்தோ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 அவன் மட்டும் தலைவணக்கம் செய்தவர்களில் ஒருவனாக இருக்கவில்லை நான் உனக்கு கட்டளையிட்ட போது நீ சஜிதா செய்யாதிருக்க உன்னை தடுத்தது யாரு என்று அல்லாஹ் கேட்டார் அதற்கு இப்லீஸ் நான் அவரை விட மேலானவன் என்னை நீ நெருப்பினால் படைத்தாய் அவரை களிமண்ணால் படைத்தாய் என்று பதில் கூறினான் அதற்கு இறைவன் இதிலிருந்து நீ இறங்கிவிடு நீ பெருமை கொள்வதற்கு இங்கு இடமில்லை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 அவர்கள் உன்னுடைய நேரான பாதையில் செல்லாது தடுப்பதற்காக வழியில் உட்கார்ந்து கொள்வேன் என்று கூறினான் பின்னும் அவர்கள் வளப்பக்கத்திலும் அவர்கள் இடப்பக்கத்திலும் வந்து அவர்களை வழிகெடுத்துக் கொண்டிருப்பேன் ஆதலால் நீ அவர்களில் பெரும்பாலோரை உனக்கு நன்றி செலுத்துவோர்களாக காண மாட்டாய் கூறினான் அதற்கு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 நிச்சயமாக நாங்கள் நஷ்டமடைந்தவர்களாகி விடுவோம் என்று கூறினார்கள் அதற்கு இறைவன் இதிலிருந்து நீங்கள் வெளியேறிவிடுங்கள் உங்களில் ஒருவர் மற்றவருக்கு பகைவராயிருப்பீர்கள் உங்களுக்கு பூமியில்தான் தங்கும் இருக்கிறது அதில் ஒரு குறிப்பிட்ட காலம் வரை நீங்கள் சுகம் என்று கூறினான் அங்கேயே நீங்கள் வாழ்ந்திருப்பீர்கள் அங்கேயே நீங்கள் மரணம் இறுதியாக நீங்கள் அங்கிருந்தே எழுப்பப்படுவீர்கள்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 இம்மாதிரியே எங்கள் மூதாதையர்கள் செய்ய கண்டோ இன்னும் அல்லாஹ் எங்களை அறைக்கொண்டே ஏவினான் என்று சொல்கிறார்கள் அப்படி அல்ல நிச்சயமாக அல்லாஹ் மானக்கேடான செயல்களை செய்ய கட்டளையிடவில்லை நீங்கள் அறையாததை அல்லாஹுவின் மீது பொய்யாக கூறுகிறீர்களா என்று நபியே நீர் கேட்பீராக என் இறைவன் நீளத்தை கொண்டே ஏவியுள்ளான் ஒவ்வொரு தொழுகையின் போதும் உங்கள் முகங்களை அவன் பக்கமே நிலைப்படுத்திக் நீங்கள் அவனுக்கே முற்றிலும் வழிபட்டு தூய உள்ளத்தோடு அவனை அழையுங்கள் அவன் உங்களை முதன் முதலில் உங்களை படைத்து வெளியாக்கியவாரே பின்னரும் உயிர் பெற்று அவனிடமே நீங்கள் மீளுவீர்கள் என்று நீர் கூறும் ஒரு கூட்டத்தாரை அவன் நேர்வழியில் ஆக்கினான் இன்னொரு கூட்டத்தாருக்கு வழிகேடு உறுதியாகிவிட்டது ஏனெனில் அவர்கள் அல்லாஹளை விட்டு ஷைதான்களை பாதுகாவலர்களாக்கிக் கொண்டார்கள் எனினும் நேர்வழி பெற்றவர்கள் என்று எண்ணுகிறார்கள் ஆழமுடைய மக்களை ஒவ்வொரு மஸிதிலும் தொழுங்காலம் உங்களை ஆடைகளால் அழகாக்கிக் கொள்ளுங்கள் உண்ணுங்கள் பருகுங்கள் எனினும் வீண் செய்யாதீர்கள் ஏனெனில் அல்லாஹ் அளவு கடந்து செய்பவர்களை நேசிப்பதில்லை நகையே நீர் கேட்பீராக அல்லாஹ் தன் அடியார்களுக்காக வெளிப்படுத்தியுள்ள ஆடை அழகையும்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 ஆடமுடைய மக்களே உங்களிடம் உங்களில் இருந்தே நம் தூதர்கள் வந்து என் வசனங்களை உங்களுக்கு விளக்கினால் அப்போது எவர்கள் பயபக்தி கொண்டு தம் வாழ்க்கையில் திருந்திக் கொண்டார்களோ அவர்களுக்கு அச்சமும் இல்லை அவர்கள் துக்கப்படவும் மாட்டார்கள் ஆனால் எவர் நம் வசனங்களை பொய்ப்பித்து அவற்றைப் புறக்கணித்து பெருமையடித்தார்களோ அவர்கள் நரகவாதிகளே ஆவார்கள் அதில் அவர்கள் என்றென்றும் தங்கிவிடுவார்கள் எவன் அல்லாஹுக்கு எதிராக பொய் கற்பனை செய்து அவனுடைய வசனங்களையும் நிராகரிக்கிறானோ அவனை விட அணியாயிருக்காரர் யார் எனினும் அத்தகையவர்களுக்கு அவர்களுக்கு விதிக்கப்பட்ட உணவுகளிலிருந்து உள்ள பங்கு இவ்வுலகில் கிடைத்துக்கொண்டே இருக்கும் நம்முடைய வான தூதர்கள் அவர்களிடம் வந்து அவர்களுடைய உயிர்களை கைப்பற்றும் போது அவ்வாண தூதர்கள் அல்லாகவே விட்டு எவர்களை அழைத்துக் கொண்டு இருந்தீர்களோ அவர்கள் எங்கே எனக் கேட்பார்கள் அதற்கு அவர்கள் எங்களை விட்டு காணாமல் மறைந்து போய்விட்டார்கள் என்று கூறி மெய்யாகவே தாம் நிராகரிப்பவர்களாக இருந்ததாக தங்களுக்கு எதிராகவே அவர்கள் சாட்சி கூறுவார்கள் அல்லாஹ் கூறுவான் ஜிண்கள் மனிதர்கள் கூட்டத்தார்களில் இருந்து உங்களுக்கு முன் சென்றவர்களும் நீங்களும் நரக நெருப்பில் நுழையுங்கள் ஒவ்வொரு கூட்டத்தாரும் நரகத்தில் நுழையும் போதெல்லாம் தங்களுக்கு முன் அங்கு வந்துள்ள தம் இனத்தாரை சபிப்பார்கள் அவர்கள் யாவரும் நரகத்தை அடைந்துவிட்ட பின்னர் முன் வந்தவர்களை பற்றி எங்கள் இவர்கள்தான் எங்களை வழிகெடுத்தார்கள் ஆதனால் இவர்களுக்கு நரகத்தில் இரு மடங்கு வேதனையை கொடு என்று சொல்லுவார்கள் அவன் கூறுவான் உங்களில் ஒவ்வொருவருக்கும் இரட்டிப்பு வேதனை உண்டு ஆனால் நீங்கள் அதை அடைய மாட்டீர்கள் அவர்களில் முன் வந்தவர்கள்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 ஊின் காதில் ஒட்டகம் நுளையும் வரையில் அவர்கள் சுவனவதியில் நுழைய மாட்டார்கள் இவ்வாறே குற்றம் செய்பவர்களுக்கு கூலி கொடுப்போம் அவர்களுக்கு நரகத்தின் நெருப்பு விதிப்புகளும் மேலே போர்த்திக் கொள்வதற்கு அவர்களுக்கு நெருப்பு போர்வைகளும் உண்டு இன்னும் இவ்வாறே அநியாயம் செய்பவர்களுக்கு நாம் கூலி கொடுப்போம் ஆனால் இவர்கள் நம்பிக்கை கொண்டு நற்கர்மங்கள் செய்கிறார்களோ எந்த ஆத்மாவுக்கும் அது தாங்கிக் முடியாத அளவு துன்பம் நாம் கொடுப்பதில்லை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 நீங்கள் பெருமையளித்துக் கொண்டிருந்தவையும் உங்களுக்கு பயனளிக்கவில்லையே அல்லாஹ் இவர்களுக்கு அருள் புரிய மாட்டான் என்று நீங்கள் சத்தியம் செய்து கூறிக்கொண்டிருந்தீர்களே அவர்கள் இவர்கள்தானே என்று சுவனவாசிகளை சுட்டிக் காண்பித்து நீங்கள் சுவனவதியில் நுழையுங்கள் உங்களுக்கு எவ்வித பயமும் இல்லை நீங்கள் துக்கப்படவும் மாட்டீர்கள் என்றும் கூறுவார்கள் நரகவாசிகள் சொர்க்கவாசிகளை அழைத்து தண்ணீரில் கொஞ்சமேனும் அல்லது அல்லாஹ் உங்களுக்கு அளித்துள்ள உணவில் சரிதேனும் எங்களுக்கு கொடுங்கள் எனக் கேட்பார்கள் அதற்கு நிச்சயமாக அல்லாஹ் இவ்விரண்டையும் காபிர்கள் மீது தடுத்து ஹராமாக்கிவிட்டான் என்று கூறுவார்கள் ஏனென்றால் அவர்கள் தங்களுடைய மார்க்கத்தை வீணாகவும் விளையாட்டாகவும் எடுத்துக் இன்னும் அவர்களை இவ்வுலக வாழ்க்கை மயக்கிவிட்டது எனவே அவர்கள் நம் வசனங்களை நிராகரித்து இந்த இரு நாளை சந்திப்பதை மறந்துவிட்டது போன்று அவர்களை மறந்து விடுகிறோம் நிச்சயமாக நாம் அவர்களுக்கு ஒரு வேதத்தை கொடுத்தோம் அதை நாம் பூரண ஞானத்தை கொண்டு விளக்கியுள்ளோம் அது நம்பிக்கை கொண்டவர்களுக்கு நேர் அருளாகவும் இருக்கிறது இவர்கள் தங்களுக்கு எச்சரிக்கை செய்யப்பட்டு வந்த இறுதியை அன்றி வேறு எதை எதிர்பார்க்கிறார்கள் அந்த தண்டனை நாள் வரும்பொழுது இதற்கு முன் அதனை முற்றிலும் மறந்திருந்த இவர்கள்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 பின்னர் அதைக் கொண்டு எல்லா விதமான கனிவகை விளைச்சல்களையும் வெளிப்படுத்துகின்றோம் இவ்வாரே நாம் இறந்தவர்களையும் எழுப்புவோம் எனவே இவற்றையெல்லாம் சிந்தித்து நீங்கள் நல்லுணர்வு பெறுவீர்களாக ஒரே விதமான மழையை கொண்டே வளமான பூமி தன் இறைவன் கட்டளையைக் கொண்டு செழுமையாக பயிர் பச்சைகளை வெளிப்படுத்துகிறது ஆனால் கெட்ட கலர் விளைச்சலையே வெளிப்படுத்துகிறது நன்றி செலுத்தும் மக்களுக்கு இவ்வாறே நாம் நம் வசனங்களை விவரிக்கிறோம் நிச்சயமாக நாம் நூகை அவருடைய கூட்டத்தாரிடம் அனுப்பி வைத்தோம் அவர் தம் கூட்டத்தாரிடம் என் கூட்டத்தாரே அல்லாகவே வணங்குங்கள் உங்களுக்கு அவன் அந்தி வேறு நாயன் இல்லை நிச்சயமாக நான் உங்களுக்கு வர இருக்கும் மகத்தான ஒரு நாளின் வேதனையை பற்றி நிச்சயமாக நான் அஞ்சுகிறேன் என்று கூறினார் அவருடைய கூட்டத்தாரில் உள்ள தலைவர்கள்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 மேலும் நீங்கள் அறியாதவற்றை அல்லாஹுவிடம் இருந்து நான் அறிகிறேன் என்றும் கூறினார் உங்களில் உள்ள ஒரு மனிதர் மீது உங்கள் இறைவனிடம் இருந்து உங்களுக்கு நற்போதனை வருவதைப் பற்றி நீங்கள் ஆச்சரியப்படுகிறீர்களா உங்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வதற்காகவும் நீங்கள் பயபக்தி உடையவர்கள் ஆவதற்கு அந்த நற்போதனை வந்துள்ளது அதை பின்பற்றி இறைவனின் அருளுக்கு நீங்கள் ஆளாகலாம் என்று கூறினார் அப்போதும் அவர்கள் அவரை பொய்யரெனவே கூறினர் எனவே நாம் அவரையும் அவருடன் இருந்தவர்களையும் கப்பலில் ஏற்றி காப்பாற்றினோம் இன்னும் நம் வசனங்களை பொய்யென கூறியவர்களை பிரளயத்தில் மூழ்கடித்தோ நிச்சயமாக அவர்கள் உண்மையை காண முடியா குருட்டு கூட்டத்தாராகவே இருந்தனர் இன்னும் ஆது கூட்டத்தாரிடம் அவர்களுடைய சகோதரர் பூதை நபியாக அனுப்பி வைத்தோ அவர் என் சமூகத்தாரே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 அவன் உங்களை பூமியில் பிரதிநிதிகளாக்கி வைத்து எல்லா மக்களையும் விட உங்களுக்கு வலிமையாலும் அதிக உயர்வை கொடுத்ததை நினைவு கூறுங்கள் எனவே அல்லாஹுவின் அருட்பொடைகளை எல்லாம் நினைத்து பாருங்கள் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் என்றும் கூறினார் அதற்கு அவர்கள் எங்கள் மூதாதையர்கள் வழிபட்ட தெய்வங்களை விட்டுவிட்டு அல்லாஹ் ஒருவனையே வணங்க வேண்டும் என்பதற்காகவா நீர் எங்களிடம் வந்து நீர் உண்மையாளராக இருந்தால்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 நாம் அவரையும் அவருடன் இருந்தவர்களையும் நம்முடைய அருளை கொண்டு காப்பாற்றினோம் நம் வசனங்களை பொய் கூறி நம்பிக்கை கொள்ளாமல் இருந்தவர்களை நாம் வேரறுத்துவிட்டோம் ஜமூது கூட்டத்தாரிடம் அவர்கள் சகோதரராகிய சாலிகை நம் தூதராக அனுப்பி வைத்தோம் அவர் அவர்களை நோக்கி என் சமூகத்தார்களே அல்லாகவையே வணங்குங்கள் அவன் உங்களுக்கு வேறு நாயன் இல்லை இதற்காக நிச்சயமாக உங்களுக்கு உங்கள் இறைவனிடம் இருந்து ஒரு தெளிவான அத்தாட்சியும் வந்துள்ளது அல்லாஹுடைய இந்த ஒட்டகமானது உங்களுக்கு ஓர் அத்தாட்சியாக வந்துள்ளது எனவே இதை அல்லாஹுவின் பூமியில் தடையேதும் இன்றி மேய விடுங்கள் அதை எத்தகைய தீங்கும் கொண்டு தீண்டாதீர்கள் அப்படி செய்தால் உங்களை நோவினை செய்யும் கடும் வேதனை பிடித்துக் என்று கூறினார் இன்னும் நினைவு ஆறு கூட்டத்தாருக்கு பின் உங்களை பூமியில் தன் பிரதிநிதிகளாக்கி வைத்தான் உங்களுக்கு பூமியில் குடியிருப்புகளை கொடுத்தான் நீங்கள் மாளிகைகளை கட்டியும் மலைகளை குடைந்து வீடுகளை அமைத்தும் கொள்கிறீர்கள் ஆகவே நீங்கள் அல்லாகுவின் இந்த அருட்கொடைகளை நினைவு கூறுங்கள் பூமியில் குழப்பம் செய்பவர்களாக என்றும் கூறினார் அவருடைய சமூகத்தாரில் ஈமான் கொள்ளாமல் பெருமையடித்துக் தலைவர்கள் அவர்களில் ஈமான் கொண்டிருந்த ஏழை மக்களை நோக்கி நிச்சயமாக இருந்து அனுப்பப்பட்ட தூதர் என நீங்கள் உறுதியாக அறிவீர்களோ என கேட்டார்கள் அதற்கு அவர்கள் நிச்சயமாக நாங்கள் அவர் மூலம் அனுப்பப்பட்ட தூதரை நாங்கள் நம்புகிறோம் என்று பதில் கூறினார்கள் அதற்கு பெருமையடித்துக் கொண்டிருந்தவர்கள் நீங்கள் எதை நம்புகின்றீர்களோ அதை நாங்கள் நிராகரிக்கின்றோம் என்று கூறினார்கள் அவர்கள் அந்த ஒட்டகத்தை அறுத்து தம் இறைவனின் கட்டளையை மீறினர் இன்னும் அவர்கள் சாலிகை நோக்கி தூதராக இருந்தால் நீர் அச்சுறுத்துவதை எம்மிடம் என்று கூறினார்கள் எனவே முன்னர் எச்சரிக்கப்பட்டவாறு அவர்களை பூகம்பம் பிடித்துக் அதனால் அவர்கள் காலையில் தம் வீடுகளிலேயே இறந்து கிடந்தனர் அப்பொழுது சாலிக் அவர்களை விட்டு விலகி மேலும் என்னுடைய சமூகத்தாரே மெய்யாகவே நான் உங்களுக்கு என் இறைவனுடைய தூதை எடுத்துக் கூறி உங்களுக்கு நற்போதனையும் செய்தேன் ஆனால் நீங்கள் நற்போதனையாளர்களை நேசிப்பவர்களாக இல்லை என்று கூறினார் மேலும் லூத்தை அவர் சமூகத்தாரிடையே நபியாக அனுப்பினோ அவர் தம் சமூகத்தாரிடம் கூறினார் உலகத்தில் எவருமே உங்களுக்கு முன் செய்திராத மானக்கேடான ஒரு செயலை செய்யவா முனைந்தீர்கள் மெய்யாக நீங்கள் பெண்களை விட்டுவிட்டு ஆண்களிடம் சாம இச்சையை தணித்துக் கொள்ள நீங்கள் வரம்பு மீறும் சமூகத்தாராகவே இருக்கின்றீர்கள் அதற்கு அக்கூட்டத்தாரின் உங்கள் ஊரை விட்டு வெளியேற்றி விடுங்கள் நிச்சயமாக இவர்கள் பரிசுத்தமான மனிதர்களாகி விடலாம் என நினைக்கின்றார்கள் என்பதை தவிர வேறில்லை எனவே நாம் அவரையும் அவருடைய மனைவியை தவிர அவர் குடும்பத்தாரையும் காப்பாற்றினோம் அவள் அவரை பின்பற்றாதோரில் ஒருத்தியாக பின் பின்தங்கிவிட்டாள் இன்னும் நாம் அவர்கள் மீது கல் மாறியை பொழிய செய்து அவர்களை அழித்தோம் ஆகவே குற்றவாளிகளின் இறுதி முடிவு என்ன ஆயிற்று என்று நபியே நீர் நோக்குவீராக மதியன் நகரவாசிகளிடம் அவர்களுடைய சகோதரராகியை நாம் தூதராக அனுப்பி வைத்தோம் அவர் தம் கூட்டத்தாரை நோக்கி என் சமூகத்தார்களே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 இதுவே உங்களுக்கு நன்மையாக இருக்கும் என்று கூறினார் மேலும் நீங்கள் ஒவ்வொரு வழியிலும் உட்கார்ந்து கொண்டு அல்லாகுவின் மீது ஈமான் கொண்டவர்களை பயமுறுத்தி அவர்களை அல்லாகுவின் பாதையை விட்டு தடுத்து அதில் கோணலை உண்டு பண்ணாதீர்கள் நீங்கள் சொற்பத் தொகையினராக இருந்தீர்கள் அவன் உங்களை அதிக தொகையினராக்கினான் என்பதையும் நினைவு குழப்பம் செய்து கொண்டிருந்தோரின் முடிவு என்ன என்பதை கவனிப்பீர்களாக என்றும் கூறினார்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 உம்முடன் ஈமான்வர்களையும் நிச்சயமாக நாங்கள் எங்கள் ஊரை விட்டே வெளியேற்றி விடுவோம் நீர் எங்கள் மார்க்கத்திற்கு திரும்பிவிட வேண்டும் என்று கூறினார்கள் அதற்கு அவர் நாங்கள் உங்கள் மார்க்கத்தை வெறுப்பவர்களாக இருந்தாலுமா என்று கேட்டார் உங்கள் மார்க்கத்தை விட்டு அல்லாஹ் எங்களை காப்பாற்றி விட்டபின் உங்கள் மார்க்கத்திற்கு நாங்கள் திரும்பினால் நிச்சயமாக நாங்கள் அல்லாஹுவின் மீது பொய்கற்பனை செய்தவர்களாகி விடுவோம்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 அவருடைய சமூகத்தாரில் காபிலாயிருந்தவர்களின் தலைவர்கள் மற்றவர்களை நோக்கி நீங்கள் ஷுஐபை பின்பற்றுவீர்களானால் நிச்சயமாக நீங்கள் நஷ்டமடைந்தவர்களாகிவிடுவீர்கள் என்று கூறினார் ஆகவே அவர்களை அதனால் அவர்கள் காலையில் தம் வீடுகளில் இறந்து அழிந்து கிடந்தனர் பொய்ப்பித்தவர்கள் அவர்கள் தம் வீடுகளில் ஒருபொழுதும் வாழ்ந்திராதவர்களைப் போல் ஆகிவிட்டனர் பொய்ப்பித்தவர்கள்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 அவர்கள் உணர்ந்து கொள்ளாத நிலையில் அவர்களை திடீரென வேதனையைக் கொண்டு பிடிப்போம் நிச்சயமாக அவ்வூர்வாசிகள் ஈமான் கொண்டு அல்லாஹுக்கு அஞ்சு நடந்திருந்தால் நாம் அவர்களுக்கு வானத்திலிருந்தும் பூமியிலிருந்தும் பாக்கியங்களை திறந்து விட்டிருப்போம் ஆனால் அவர்கள் நபிமார்களை நம்பாது பொய்ப்பித்தனர் ஆகவே அவர்கள் செய்து கொண்டிருந்த பாவத்தின் காரணமாக நாம் அவர்களை பிடித்தோம் அவ்வூர்வாசிகள் இரவில் நித்திரை செய்து கொண்டிருக்கும் போதே நமது வேதனை அவர்களை வந்து என பயமில்லாமல் இருக்கின்றார்களா அல்லது ஊர்வாசிகள் கவலை இல்லாத பகலில் விளையாடி கொண்டிருக்கும் போதே நமது வேதனை அவர்களை அடையாது என்று பயமில்லாமல் இருக்கின்றார்களா அல்லாஹுவின் பிடியில் அவர்கள் அச்சம் தீர்ந்து விட்டார்களா நஷ்டவாளிகளான மக்களை தவிர வேறு எவரும் அல்லாஹுவின் பிடியில் அச்சம் தீர்ந்து இருக்க மாட்டார்கள்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 ும் அவர்கள் முன்னால் பொய்யாக்கிக் கொண்டிருந்தபடியே நின்று இப்பொழுதும் நம்பிக்கை கொள்பவர்களாக இல்லை யுவாரை அல்லாஹ் காபிர்களின் இதயங்கள் மீது முத்திரையிட்டு விடுகிறார் அவர்களில் பெரும்பாலோரை வாக்குறுதி நிறைவேற்றுபவராக நாம் காணவில்லை அன்றியும் அவர்களில் பெரும்பாலோரை பாவிகளாகவே கண்டோ அவர்களுக்கு பிறகு மூசாவை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 உங்களுடைய இறைவரிடம் இருந்து உங்களுக்கு தெளிவான அத்தாட்சிகளை கொண்டு வந்திருக்கிறேன் ஆகவே இசை வீரர்களை என்னுடன் அனுப்பிவை என்றும் அவர் கூறினார் அதற்கு அவன் அத்தாட்சியை கொண்டு வந்திருப்பீரானால் நீர் உண்மையாளராக இருப்பினரை கொண்டு வரும் என்று கூறினார் அப்போது மூசா தம் கைத்தடியை எறிந்தார் உடனே அது ஒரு பெரியதொரு மலைப்பாம்பாகிவிட்டது மேலும் அவர் தம் கையை வெளியில் உடனே அது பார்ப்பவருக்கு பழிச்சிடும் வெண்மையானதாக இருந்தது சமூகத்தாரைச் சேர்ந்த தலைவர்கள் இவர் நிச்சயமாக திறமைக்காரரே என்று கூறினார்கள் உங்களை உங்களுடைய நாட்டை விட்டு வெளியேற்ற நாடுகிறார் எனவே இதை பற்றி நீங்கள் கூறும் யோசனை யாது என்று கேட்டார் அவர்கள் அவருக்கும் அவருடைய சகோதரருக்கும் சிறிது தவணையை கொடுத்துவிட்டு பல பட்டினங்களுக்கு சூனியக்காரர்களை திரட்டிக்கொண்டு வருவோரை அனுப்பி வைத்தீராக அவர்கள் சென்று சூன்யத்தில் வல்லவர்களை எல்லாம் உம்மிடம் கொண்டு வருவார்கள் என்று கூறினார்கள் அவ்வாறு அவனிடத்தில் சூன்யக்காரர்கள் வந்தார்கள் அவர்கள் நாங்கள் மூசாவை வென்றுவிட்டால் நிச்சயமாக எங்களுக்கு அதற்குரிய வெகுமதி கிடைக்கும் அல்லவா என்று கேட்டார்கள் அவன் கூறினான் ஆம் உங்களுக்கு வெகுமதி கிடைக்கும் இன்னும் நிச்சயமாக நீங்கள் எனக்கு நெருக்கமானவர்களாகிவிடுவீர்கள் முதலில் நீர் எறுகிறீரா அல்லது நாங்கள் எறையட்டுமா என்று கேட்டனர் அதற்கு மூசா நீங்கள் முதலில் எறியுங்கள் என்று கூறினார் அவ்வாறே அவர்கள் தம் கைத்தடிகளை எறிந்தார்கள் மக்களின் கண்களை மறுட்டி அவர்கள் திடுக்கிடும்படியான மகத்தான சூன்யத்தை செய்தனர் அப்பொழுது நாம் மோசாவே இப்பொழுது நீர் உம் கைத்தழியை எறையும் என அவருக்கு வகி அறிவித்தோ அவ்வாறு அவர் எறியவே அது பாம்பாகி அவர்கள் கற்பனை செய்த யாவற்றையும் விழுங்கிவிட்டது இவ்வாறு உண்மை உறுதியாயிற்று அவர்கள் செய்த சூன்யங்கள் யாவும் வீணாகிவிட்டன சூன்யக்காரர்கள் அங்கேயே தோற்கடிக்கப்பட்டார்கள் அதனால் அவர்கள் செருமைப்பட்டார்கள் அங்கேயும் அந்த சூன்யக்காரர்கள் சிரம்பணிந்து சஜிதா செய்து அகிலங்கள் எல்லாவற்றுக்கும் இறைவனாம் ரப்பின் மீது நிச்சயமாக நாங்கள் ஈமான் கொண்டோம் அவனே மூசாவுக்கும் ஹாரோனுக்கும் இறைவனாவான் என்று கூறினார்கள் அதற்கு ஸ்ராவுன் அவர்களை நோக்கி உங்களுக்கு நான் அனுமதி கொடுப்பதற்கு முன்னரே நீங்கள் அவர் மேல் ஈமான் கொண்டு விட்டீர்களா நிச்சயமாக இது ஒரு சூழ்ச்சியாகும் இந்நகரவாசிகளை அதிலிருந்து வெளியேற்றுவதற்காக மூசாவுடன் சேர்ந்து நீங்கள் செய்த சூழ்ச்சியே ஆகும் இதன் விளைவை நீங்கள் அதிசீக்கிரத்தில் அறிந்து கொள்வீர்கள் நான் உங்கள் மாறுகை கால் வாங்கி உங்கள் யாவரையும் சிலுவையில் அறைந்து கொண்டு விடுவேன் என்று கூறினான் அவர்கள் அவ்வாறாயின் நிச்சயமாக நாங்கள் எங்கள் இறைவனிடம்தான் திரும்பிச் செல்வோம் எனவே இதை கவலை இல்லை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 மூசாவும் அவருடைய சமூகத்தாரும் பூமியில் குழப்பம் உண்டாக்கி உண்மையும் உன் தெய்வங்களையும் புறக்கணித்து விடும்படி நீர் அவர்களை விட்டு வைத்தீரா என்று கேட்டார்கள் அவ்வாறன்று ஆண் மக்களை வெட்டி கொன்றுவிட்டு அவர்களை சிறுமைப்படுத்துவதற்காக அவர்களுடைய பெண் மக்களை மட்டும் உயிருடன் வாழ விடுவோம் நிச்சயமாக நாம் அவர்கள் மீது பூரண ஆதிக்கம் பெற்றுள்ளோம் என்று கூறினான் மூசா தன் சமூகத்தாரிடம் அல்லாஹுவிடம் உதவி தேடுங்கள் இன்னும் பொறுமையாகவும் இருங்கள் நிச்சயமாக இந்த பூமி அல்லாஹுக்கே சொந்தம் தன் அடியார்களில் தான் நாடியவர்களுக்கு அவன் அதை உரியதாக்கி விடுகிறான் இறுதி வெற்றி பயபக்தி கிடைக்கும் என்று கூறினான் அவர்கள் கூறினார்கள் நீர் எங்களிடம் வருவதற்கு துன்பப்பட்டோம் நீர் வந்த பின்னரும் துன்பப்படுகிறோம் அவர் கூறினார் உங்கள் இறைவன் உங்களுடைய பகைவர்களை அழித்து உங்களை பூமியில் அதிபதிகளாக்கி வைக்கக்கூடும் நீங்கள் எவ்வாறு நடந்து கொள்கிறீர்கள் என்பதை அவன் கவனித்துக் கொண்டிருக்கின்றான் பின்னர் நான் கூட்டத்தாரை பஞ்சம் பிடிக்கச் செய்து விவசாய பலன்களை குறைத்து கண்டித்தோம் அவர்கள் நல்லுணர்வு பெறுவதற்காக அவர்களுக்கு ஒரு நன்மை வருமானால் அது நமக்கு உரிமையாக வரவேண்டியதுதான் என்று கூறினார்கள் ஆனால் அவர்களுக்கு ஒரு கெடுதி ஏற்படுமானால் அது மூசாவினாலும் அவருடன் இருப்பவர்களாலும் வந்த பீடை என்பார்கள் அவர்களுடைய எனினும் அவர்களில் பெரும்பாலோர் இதனை அறிந்து கொள்வதில்லை அவர்கள் மூசாவிடம் நீர் எங்களை வசியப்படுத்த எவ்வளவு அத்தாட்சிகளை கொண்டு வந்த போதிலும் நாங்கள் உண்மை நம்பக்கூடியவர்களாக இல்லை என்று கூறினார்கள் ஆகவே அவர்கள் மீது புயற்காற்றையும் விட்டு கிளியையும் ரத்தத்தையும் தெளிவான அர்த்தாட்சிகளாக ஒன்றன் பின் ஒன்றாக அனுப்பி வைப்போம் ஆனால் அவர்கள் பெருமையடித்து குற்றம் புரியும் சமூகத்தாராகவே ஆகியிருந்தனர் தங்கள் மீது வேதனை ஏற்பட்ட போதெல்லாம் அவர்கள் மோசாவே உம் இறைவன் உமக்கு அளித்திருக்கும் வாக்குறுதியின்படி எங்களுக்காக பிரார்த்தனை செய்வீராக எங்களை விட்டும் இவ்வேதனையை நீர் நீக்கிவிட்டால் நிச்சயமாக நாங்கள் உம்மீது நம்பிக்கை கொண்டு இசைவேலர்களை உம்முடன் மேலும் நிச்சயமாக அனுப்பிவிடுகிறோம் என்று கூறினார்கள் அவ்வாறே நாம் ஒரு குறிப்பிட்ட காலக்கெடுவு வரையில் அவர்களிடம் இருந்து வேதனையை நீக்கிய போது மீண்டும் அவர்கள் தம் வாக்குறுதிக்கு மாறு செய்தே வந்தனர் ஆகவே அவர்கள் நம் அத்தாட்சிகளை பொருட்படுத்தாமல் அவற்றை பொய்ப்பித்துக் கொண்டு இருந்ததால் அவர்களை கடலில் மூழ்கடித்து அவர்களிடம் நாம் பழி எனவே எவர்கள் சக்தி குறைந்தவர்களாக கருதப்பட்டார்களோ அந்த இஸ்ரவேலர்களை கிழக்கிலும் மேற்கிலும் உள்ள நிலப்பகுதிகளின் அதிபதிகளாக்கிறோ இன்னும் அவற்றிலே பெரும் வாக்கியங்களையும் அளித்தோ இஸ்ராயலின் மக்கள் பொறுமையாகவும் உறுதியாகவும் இருந்த காரணத்தால் அவர்கள் மீது உன் இறைவனுடைய அழகிய வாக்கு பரிபூர்ணமாகி நிறைவேறிற்று மேலும் அவனுடைய சமூகத்தால் உண்டு இருந்தவற்றையும் மாட மாளிகைகளையும் நாம் தரைமட்டமாக்கிவிட்டோம் நாம் இஸ்ராயலின் சந்ததியினரை கடலை கடந்து அழைத்துச் சென்றபோது தங்களுக்குரிய விக்கிரகங்களை ஆராதனை செய்து கொண்டிருந்த ஒரு கூட்டத்தால் அருகே அவர்கள் சென்றார்கள் உடனே அவர்கள் அவர்களிடம் இருக்கும் கடவுள்களைப் போல நமக்கும் நீங்கள் ஒரு கடவுளை ஆக்கித் தருவீர்களாக என்று வேண்டினர் நீங்கள் ஓர் அறிவில்லாத கூட்டத்தாராக இருக்கின்றீர்கள் என்று மூசா அவர்களிடம் கூறினார் நிச்சயமாக இந்த மக்கள் ஈடுபட்டிருக்கும் மார்க்கம் அழியக்கூடியது இன்னும் அவர்கள் செய்வையாவும் முற்றிலும் வீணானவையே என்றும் கூறினார் அன்றியும் அல்லாத ஒன்றையா நான் உங்களுக்கு இறைவனாக தேடி வைப்பேன் அவனோ உங்களை உலகத்தில் உள்ள எல்லா மக்களையும் விட மேன்மையாக்கி வைத்துள்ளான் என்றும் அவர் கூறினார் இன்னும் நினைவு கூட்ட நாம் உங்களை காப்பாற்றினோம் அவர்கள் உங்களுக்கு கொடிய வேதனைகளை கொடுத்துக் அவர்கள் உங்கள் கொலை செய்துவிட்டு உங்களை சிறுமைப்படுத்துவதற்காக உங்கள் பெண் உயிருடன் வாழ விட்டார்கள் இதில் உங்களுக்கு உங்கள் இறைவனிடம் இருந்து ஒரு பெரும் சோதனை ஏற்பட்டிருந்தது மூசாவுக்கு நாம் முப்பது இரவுகளை வாக்களித்தோம் பின்னர் மேலும் பத்து இரவுகளை கொண்டு பூர்த்தியாக்கினோம் இவ்வாறாக அவருடைய இறைவன் வாக்களித்த காலக்கெடு நாற்பது இரவுகளாக முழுமை பெற்றது அப்போது மூசா தம் சகோதரர் ஹாரோனை நோக்கி நீங்கள் என்னுடைய சமூகத்தாலுக்கு என் பிரதிநிதியாக இருந்து அவர்களை சிறுத்துவீர்களாக குழப்பம் உண்டாக்குபவரின் வழியை பின்பற்றாதிருப்பீர்களாக என்று கூறினார் நாம் குறித்த காலத்தில் குறிப்பிட்ட இடத்தில் மூசா வந்தபோது அவருடைய இறைவன் அவருடன் பேசினான் அப்போது மூசா இறைவனே நான் உன்னை பார்க்க வேண்டும் எனக்கு உன்னை காண்பிப்பாயாக என்று வேண்டினான் அதற்கு அவன் மூசாவே நீர் என்னை ஒரு பார்க்க முடியாது எனினும் நீர் இந்த மலையை பார்த்துக் கொண்டிருக்கும் அது தன் இடத்தில் நிலைத்திருந்தால் அப்போது நீர் என்னை பார்ப்பீர் என்று கூறினான் ஆகவே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 அவர்கள் எவ்வாறு செயல்பட்டார்களோ அதற்கு தகுந்த கூலியை தவிர வேறு எதை பெற முடியும் பின்னர் மூசாவின் சமூகத்தார் அவர் இல்லாத சமயத்தில் தங்கள் நகைகளைக் கொண்டு ஒரு காளை கந்தின் சிலையை செய்து அதை தெய்வமாக ஆக்கிக் கொண்டார்கள் அதற்கு மாட்டின் சப்தத்தைப் போல் வெறும் சப்தம் இருந்தது நிச்சயமாக அது அவர்களிடம் பேசவும் மாட்டாது இன்னும் அவர்களுக்கு நேர் வழிகாட்டவும் செய்யாது என்பதை அவர்கள் கவனித்திருக்க வேண்டாமா அவர்கள் அதனையே தெய்வமாக ஆக்கிக் கொண்டார்கள் இன்னும் அவர்கள் தமக்கு தாமே அநியாயம் செய்து கொண்டார்கள் அவர்கள் செய்துவிட்ட தவறு பற்றி கை செய்தப்பட்டு நிச்சயமாக தாங்களே வழி தவறிவிட்டதை அறிந்து கொண்டபோது அவர்கள் எங்கள் இறைவன் எங்களுக்கு திருவை செய்து எங்களை மன்னிக்காவிட்டால் நிச்சயமாக நாங்கள் நஷ்டமடைந்தவர்களாகி விடுவோம் என்று கூறினார்கள்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 என் தாயின் மகனே இந்த மக்கள் என்னை பலகீனப்படுத்தி என்னை கொலை செய்யவும் முற்பட்டனர் பகைவர்கள் என்னை பார்த்து ஏலனம் செய்யுமாறு என்னை ஆக்கிவிடாதீர் என்னை அநியாயக்கார கூட்டத்தாருடன் சேர்த்து என்று கூறினார் இறைவனே என்னையும் என் சகோதரரையும் மன்னிப்பாயாக உன் ரஹத்தில் நம் கிருபையில் பிரவேசிக்கச் செய்வாயாக ஏனெனில் நீ கிருவையாளர்களெல்லாம் மிகக் கிருவையாளன் என்று பிரார்த்தித்து கூறினார் இன்னும் இவ்வுலகத்திலும் மறுமையிலும் எங்களுக்கு அழகிய நன்மைகளையே விதித்த அருள்வாயாக நிச்சயமாக நாங்கள் உன்னையே முன்னோக்குகிறோம் என்றும் பிரார்த்தித்தார் அதற்கு இறைவன் என்னுடைய வேதனையைக் கொண்டு நாடியவரை பிடிப்பேன் ஆனால் என்னுடைய அருளாளர் எல்லா பொருள்களிலும் விரிந்து பறந்து சூழ்ந்து நிற்கிறது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 அவர்கள்தான் வெற்றி பெறுவார்கள் நபியே நீர் கூறுவீராக மனிதர்களே மெய்யாக நான் உங்கள் அனைவருக்கும் அல்லாகுவின் தூதராக இருக்கிறேன் வானங்கள் பூமி ஆகியவற்றின் ஆட்சி அவனுக்கே உரியது அவனை தவிர வணக்கத்திற்கு உரிய நாயன் வேறு யாரும் இல்லை அவனே உயிர்ப்பிக்கின்றார் அவனே மரணம் அடையும்படியும் செய்கின்றார் ஆகவே அல்லாகுவின் மீதும் எழுதப்படிக்கு தெரியாத நபியாகி அவன் தூதரின் மீதும் ஈமான் கொள்ளுங்கள் அவரும் அல்லாகவன் மீதும் அவன் வசனங்களின் மீதும் ஈமான் கொள்கிறார் அவரையே பின்பற்றுங்கள் நீங்கள் நேர் வழி பெறுவீர்கள் மூசாவின் சமூகத்தாரில் ஒரு பிரிவினர் இருக்கின்றனர் அவர்கள் தாங்களும் சத்திய வழி நடந்து பிறருக்கும் சத்திய வழியை அறிவிக்கின்றனர் உண்மையை கடைபிடித்து மற்றவர்களுக்கு நீதம் செய்கின்றனர் மூசாவின் கூட்டத்தாரை தனித்தனியாக பன்னிரண்டு கூட்டங்களாக பிரித்தோம் மூசாவிடம் அவர்கள் புடித நீர் கேட்டபோது நாம் அவருக்கு உம்முடைய கைத்தடியால் அக்கல்லை அடிப்பீராக என்று வகி அறிவித்தோம் அவர் அவ்வாறு அடித்ததும் அதிலிருந்து பன்னிரண்டு ஊற்றுகள் பொங்கி வந்தன அவர்களில் ஒவ்வொரு வகுப்பாரும் தாம் நீர் அருந்தும் ஊற்றை குறிப்பறிந்து கொண்டார்கள் மேலும் அவர்கள் மீது மேகம் நிழலிடும்படி செய்தோம் அவர்களுக்கு மண்முசல்வாவையும் மேலான உணவாக இறக்கி வைத்து நாம் உங்களுக்கு அளித்துள்ள தூயவற்றிலிருந்து குசியுங்கள் என்று சொன்னோம் அவ்வாறு அவர்கள் அல்லாஹுவுக்கு மாறு செய்தார்கள் அவர்கள் நமக்கு ஒன்றும் தீங்கிழைக்கவில்லை தங்களுக்கு தானே தீங்கிழைத்துக் கொண்டார்கள் இன்னும் அவர்களை நோக்கி நீங்கள் இவ்வூரில் வசித்திருங்கள் இதில் நீங்கள் விரும்பிய இடத்திலெல்லாம் நீங்கள் நாடிய பொருட்களை குசித்துக் கொள்ளுங்கள் ஹித்தத்து எங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதாக என்று கூறியவாறு அதன் வாயிலில் பணிவோடு கலை தாழ்த்தியவர்களாக நுழையுங்கள் நாம் உங்கள் குற்றங்களை மன்னிப்போம் நன்மை செய்பவர்களுக்கு நாம் அதிகமாகவே கூலி கொடுப்போம் என்று கூறப்பட்ட போது அவர்களில் அநியாயம் செய்தவர்கள் அவர்களுக்கு கூறப்பட்டதை ஹிந்தத்துன் என்பதை ஹிந்தத்துன் கோதுமை என்று வேறொரு சொல்லாக மாற்றிவிட்டார்கள் எனவே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 உங்கள் இளைவன் முன் எங்கள் கடமையை நிறைவேற்றுவதற்கும் இன்னும் ஒருவேளை அவர்கள் அல்லாஹவுக்கு அஞ்சி தாங்கள் செய்து வருவதை தவிர்த்து நேர்வழிப்படலாம் என்பதற்காகவும் தான் நாங்கள் உபதேசம் செய்கிறோம் என்று கூறினார்கள் அவர்கள் எது குறித்து உபதேசிக்கப்பட்டார்களோ அதனை அவர்கள் மறந்துவிட்டபோது அவர்களை தீமையை விட்டு விலக்கிக் கொண்டிருந்தவர்களை நாம் காப்பாற்றினோம் வரம்பு மீறி அக்கிரமம் செய்து கொண்டிருந்தவர்களை அவர்கள் செய்து பாவத்தின் காரணமாக அவர்களுக்கு கடுமையான வேதனையை கொடுத்தோம் தடுக்கப்பட்டிருந்த வரம்பை அவர்கள் மீறி விடவே நீங்கள் இழிவடைந்த குரங்குகளாகிவிடுங்கள் என்று நாம் கூறினோம் நபியே அவர்களுக்கு கொடிய வேதனை கொடுக்கக்கூடியவர்களையே அவர்கள் மீது ஆதிக்கம் செலுத்துமாறு கியாம நாள்வதை நாம் செய்வோம் என்று உங்கள் இறைவன் அறிவித்ததை அவர்களுக்கு நினைவூட்டுவீராக நிச்சயமாக உன் இறைவன் தண்டனை அளிப்பதில் தீவிரமானவன் ஆனால் நிச்சயமாக அவன் மிகவும் மன்னிப்பவனாகவும் திருபையாளனாகவும் இருக்கின்றான் அவர்களை நாம் பூமியில் பல பிரிவினராக சிதறித் திரியுமாறு ஆக்கிவிட்டோம் அவர்களில் நல்லவர்களும் இருக்கின்றார்கள் அது வல்லாத கெட்டவர்களும் இருக்கின்றார்கள் அவர்கள் நன்மையின்பால் திரும்பும் பொருட்டு அவர்களை நன்மைகளைக் கொண்டும் தீமைகளைக் கொண்டும் சோதித்தோம் அவர்களுக்கு பின் அவர்களுடைய இடத்தை தகுதியில்லாத பலர் அடைந்தனர் அவர்கள் வேதத்திற்கும் வாரிசுகளானார்கள் இவ்வுலகின் அற்ப பொருட்களை பெற்றுக் கொண்டு அதற்கு தகுந்தபடி வேதத்தை மாற்றிக்கொண்டார்கள் எங்களுக்கு மன்னிப்பு அளிக்கப்படும் என்றும் கூறிக்கொள்கிறார்கள் இதுபோன்று வேறொரு அற்பப்பொருள் அவர்களுக்கு வந்துவிட்டால் அதையும் எடுத்துக் கொள்வார்கள் அல்லாஹுவின் மீது உண்மையே அந்த வேறு ஒன்றும் கூறல் ஆகாது என்று வேதத்தின் மூலம் அவர்களிடம் உறுதிமொழி வாங்கப்படவில்லையா இன்னும் அதில் உள்ளவை போதனைகளை அவர்கள் ஓதையும் வருகின்றார்கள் அதையெல்லாம் அவர்கள் பொருட்படுத்துவதில்லை பயபக்தி உடையவர்களுக்கு மறுமையில் வீடே மேலானதாகும் நீங்கள் நல்ல விதமாக அறிந்து கொள்ள வேண்டாமா ஆனால் இவர்கள் வேதத்தை உறுதியாக பற்றி பிடித்துக் கொண்டு அத்தகைய நல்லோர்களின் கூலியை நாம் நிச்சயமாக ஈணாக்க மாட்டோம் நாம்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 அப்போது அவனை ஷைத்தான் பின்தொடர்ந்தான் அதனால் அவன் வழி தவறியவர்களில் ஒருவனாகிவிட்டான் நாம் நாடியிருந்தால் நம் அத்தாட்சிகளைக் கொண்டு அவனை உயர்த்தியிருப்போம் எனினும் அவன் இவ்வுலக வாழ்வையை சதமென மதித்து தன்னுடைய இச்சைகளையே பின்பற்றினான் அவனுக்கு உதாரணம் நாயை போன்று அதை நீர் விரட்டினாலும் நாக்கை தொங்க விடுகிறது அல்லது அதை நீர் விட்டுவிட்டாலும் நாக்கை தொங்க விடுகிறது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 அத்தகையவர்கள் முற்றிலும் நஷ்டமடைந்தவர்களே நிச்சயமாக நாம் தின்களிலிருந்தும் மனிதர்களிலிருந்தும் அநேகரை நரகத்திற்கென்றே படைத்துள்ளோம் அவர்களுக்கு இருதயங்கள் இருக்கின்றன ஆனால் அவற்றைக் கொண்டு அவர்கள் நல்லுணர்வு பெற மாட்டார்கள் அவர்களுக்கு கண்கள் உண்டு ஆனால் அவற்றைக் கொண்டு அவர்கள் இறைவனின் அத்தாட்சிகளை பார்ப்பதில்லை அவர்களுக்கு கால்கள் உண்டு ஆனால் அவற்றைக் கொண்டு அவர்கள் நற்போதனையை கேட்க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 அவர் பகிரங்கமாக அச்சமூட்டி எச்சரிக்கை செய்பவரே அன்றி வேறில்லை வானங்கள் பூமி இவற்றின் ஆட்சியையும் அல்லாஹ் படைத்திருக்கும் மற்ற பொருள்களையும் அவர்கள் நோட்டமிடவில்லையா அவர்களுடைய மரணத்தவணை நெருங்கி இருக்கக்கூடும் என்பதையும் அவர்கள் சிந்திக்கவில்லையா இவ்வேதத்திற்கு பின் எந்த விஷயத்தைத்தான் அவர்கள் ஈமான் கொள்ளப் போகிறார்கள் எவர்களை அல்லாஹ் தவறான வழியில் விட்டு விடுகிறானோ அவர்களை நேரான வழியில் செலுத்த எவராலும் முடியாது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 அவனை அன்றி நீங்கள் அழைக்கும் தெய்வங்களால் உங்களுக்கு எத்தகைய உதவியும் செய்ய இயலாது அவை தமக்கு தாமே உதவி செய்து கொள்ளவும் இயலாதவையாக இருக்கின்றன நீங்கள் அவற்றை நேர்வழியின் பக்கம் அழைப்பீர்களானால் அவை கேட்க உம்மை பார்ப்பது போல் உனக்கு தோன்றும் ஆனால் அவை உம்மை பார்ப்பதில்லை எனினும் நபியே மன்னிப்பை கை கொண்டு நன்மையை மக்களை ஏவுவீராக மேலும் அறைவீனர்களை புறக்கணித்துவிடும் ஷைதான் ஏதாவது ஒரு தவறான எண்ணத்தை உன் மனதில் ஊசலாடச் செய்து தவறு செய்ய உம்மை தூண்டினால் அப்போது அல்லாஹுவிடம் பாதுகாப்பு தேடுவீராக மெய்யாகவே அவன் செவியேற்பவனாகவும் யாவற்றையும் நன்கு அறிபவனாகவும் இருக்கின்றான் நிச்சயமாக எவர்கள் அல்லாஹுவுக்கு அஞ்சுகிறார்களோ அவர்களுக்குள் ஷைதானிலிருந்து தவறான எண்ணம் ஊசலாடினால் அவர்கள் அல்லாஹுவை இணைக்கின்றார்கள்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 அச்சத்தோடும் மெதுவாக உறக்க சப்தமின்றி காலையிலும் மாலையிலும் உம் இறைவனின் திருநாமத்தை தியானம் செய்து கொண்டு இருப்பீராக அவனை மறந்துவிட்டிருப்போரில் ஒருவராக நேர் இருக்க வேண்டாம் எவர்கள் உங்கள் இறைவனிடத்தில் நெருங்கி இருக்கிறார்களோ அவர்கள் நிச்சயமாக பெருமை கொண்டு அவனை வணங்காமல் இருப்பதில்லை மேலும் அவனுடைய புகழை கூறி துதித்துக்கொண்டும் அவனுக்கு சிற வணக்கம் சஜிதா செய்து கொண்டும் இருக்கின்றனர்